வணக்கம் நற்றினையின் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது செய்தி சேவை டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு மார்கழி மாதம் பத்தாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவார் அறிமுகம் சே ஞானப்பிரியன் நற்றினை நேர்களுக்கு கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் தமிழக செய்திகள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளர் டி டி தினகரன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஆளுங்கட்சி வேட்பாளர் மதுசூதனனை நாற்பதாயிரத்தி எழுநூற்று ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்துள்ளார் இது இரண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆர்கே நகரில் ஜெயலலிதா பெற்ற வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமாகும் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டி டிவி தினகரன் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவருக்கு எம்எல்ஏக்கள் பலர் வாழ்த்து கூறி வருகின்றனர் தினகரன் வீட்டுக்கு சென்ற வேலூர் எம்பி செங்குட்டுவன் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார் இதனால் அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் பத்தாவது நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் ஓ மற்றும் அமைச்சர்கள் பலர் அஞ்சலி செலுத்தினர் தேர்தலில் பின்னடைவு தமிழகத்திற்கு தான் பாஜகவிற்கு அல்ல என்று தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார் ஆர்கே நகர் தொகுதியில் திமுகவினரின் வாக்குகளையும் பணம் சாப்பிட்டு விட்டது என்று திமுகவின் துணைப் பொதுச் துரைமுருகன் கூறியுள்ளார் மும்பையை போலவே சென்னையிலும் தானியங்கி கதவுகளுடன் ஏசி வசதி கொண்ட புறநகர் மின்சார ரயில்கள் இயக்க ரயில்வே துறை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்திய செய்திகள் காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் இந்திய வீரர்கள் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அடிக்கடி அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் மேற்கு வங்கத்தில் சபாங் தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பங்களை சந்தித்து குடியரசுத் தலைவர் ஆறுதல் சொல்லவில்லை மீனவர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் என்று அகில இந்திய பாரம்பரிய மீனவர்கள் சங்க தலைவர் சின்னதம்பி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் முதல்வர் வசிக்கும் பகுதிகளில் செல்ஃபி எடுக்க மாநில அரசு தடை விதித்துள்ளது ஆங்கில புத்தாண்டான ஜனவரி ஒன்றாம் தேதி கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தவும் லட்சக்கணக்கில் செலவு செய்து மலர் அலங்காரம் செய்யவும் சிறப்பு தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்யவும் கூடாது என்று ஆந்திர அரசு திடீர் தடை உத்தரவு போட்டதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது முதல்வராக பாஜகவின் ஜெயராம் தாக்கூர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தாய்மண்ணை துதிக்கும் நோக்கத்துடன் பாடக்கூடிய வந்தே மாதிரம் பாடலுக்கு ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பது ஆச்சரியமாக இருப்பதாக குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் தனுஷ்கோடி புயலின் ஐம்பத்தி மூன்றாம் நினைவு தினத்தை முன்னிட்டு பாரம்பரிய மீனவர்கள் மற்றும் அனைத்து கட்சியினர் தனுஷ்கோடி கடலில் அஞ்சலி செலுத்தினார் டெல்லி மெஜந்தா லைன் பிரிவின் மெட்ரோ ரயில் சேவை துவக்க விழாவில் அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அழைப்பு விடுக்காத சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பனிச்செறிவில் சிக்கி இறந்த கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் மூர்த்தியின் உடல் ராணுவ மரியாதையுடன் நாற்பத்தி குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது அயல்நாட்டு செய்திகள் பிரிட்டன் பிரதமர் தெரசா மேவை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டியதாக இருவரை லண்டன் நகர போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார் அவர்கள் இருவரும் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்று தெரியவந்துள்ளது ஒரே பாலின திருமணத்திற்கு ஒப்புதல் அளித்து இருபத்தி ஆறாம் நாடாக ஆஸ்திரேலியா இணைந்துள்ளது இலங்கை தலைநகர் கொழும்புவில் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பிச்சை எடுக்க தடை விதிக்கப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது லண்டன் தங்களை வரவேற்கிறது என்ற தனது பரப்புரைக்காக இந்தியா பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் லண்டன் மேயர் சாதி ஹான் வெனிசுலா மீண்டும் ஒரு விசித்திர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதாக கூறி பிரேசில் மற்றும் கனடா நாட்டு தூதர்களை நாட்டை விட்டு வெளியேற்றியுள்ளது பிலிப்பீன்ஸ் நாட்டில் ஏற்பட்ட டெம்பிள் புயல் பாதிப்பால் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகினர் ஜெருசலேம் விவகாரத்தில் அமெரிக்கா உடனான பேச்சுவார்த்தையில் கலந்து மறுப்பு தெரிவித்துள்ளது பாலஸ்டீனா அமெரிக்காவில் ஹெச் ஒன் பி விசா மூலம் பணியாற்றி வருவோரின் வாழ்க்கை துணைக்கு இனிவரும் காலங்களில் அமெரிக்காவில் வேலை பெறுவது கடினமாக இருக்கும் பாதுகாப்புத்துறையில் வடகொரியா தன்னிறைவு பெறும் என தன் தந்தையின் நினைவு நாளில் சபதம் எடுத்துள்ளார் வடகொரியா அதிபர் கிம் நோக்கியா நிறுவனம் சர்வதேச ஸ்மார்ட் சந்தையில் தான் விட்ட இடத்தை பிடிக்க முழு செயல்பட்டு வருகிறது பலரும் எதிர்பார்த்த நோக்கியா ஒன்பது ஸ்மார்ட் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலம் கேஸ் சிலிண்டர் முன்பதிவு செய்யும் முறையை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிமுகம் செய்துள்ளன விளையாட்டுச் செய்திகள் இலங்கை அணிக்கு எதிரான மூன்றாவது டி போட்டியில் இரண்டு விக்கெட்டுகள் கைப்பற்றிய இந்திய ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா ஜாம்பவான் கபில் ரவிசாஸ்திரி மனோஜ் பிரபாகர் பட்டியலில் இணைந்தார் இலங்கை அணிக்கு எதிரான மூன்றாவது டி போட்டியில் அறிமுக வீரரான தமிழகத்தின் வாஷிங்டன் சுந்தர் அபூர்வ பெருமை பெற்றார் இந்திய கேப்டன் கோலி சச்சினின் பல்வேறு சாதனைகளை தகர்க்க முன்னாள் பாகிஸ்தான் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் வர்கா சீனிஸ் அட்வைஸ் அளித்துள்ளார் வரும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடக்கும் ஐ கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க இங்கிலாந்தின் அடிதடி ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸுக்கு இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு அனுமதி அளிக்கும் என தெரிகிறது தொழில் முறை குத்துச்சண்டை போட்டியில் ஜொலித்து ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இந்தியாவின் வீரேந்திர சிங் தனது பத்தாவது தொடர் வெற்றியை பெற்றுள்ளார் திரைச்செய்தியால் கௌதம் கத்திக் இணைந்து நடிக்கும் திரைப்படம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன் இதன் டீசர் தற்போது வெளியாகியுள்ளது தமிழ் படம் டூ திரைப்படத்தின் இரண்டாவது போஸ்டர் வெளியாகியுள்ளது அட்டகத்தி தினேஷ் நடிப்பில் உருவாகியுள்ள உள்குத்து படத்தின் ட்ரெயிலர் தற்போது வெளியாகியுள்ளது பத்மாவதி திரைப்படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நேற்று நாடு முழுவதும் பதினைந்து நிமிடங்கள் அனைத்து படப்பிடிப்புகளும் நிறுத்தப்பட்டன அசோக் குமார் தற்கொலை விவகாரத்தில் தேடப்பட்டு சினிமா பைனான்சியர் அன்பு சோழிகன் முன் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் பார்த்திபர் நடித்துள்ள குப்பத்து ராஜா படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது இத்துடன் நட்டினையன் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை சமையல் குறிப்புகள் அஞ்சல் தலை செய்திகள் நாளும் ஒரு விதை ஹாரி பாட்டர் தொடர் திறமைக்கொரு சவால் போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்